நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் கதை சொல்லும் நீதி பகுதிக்காக திட்டக்குடியிலிருந்து முக்கணி என்ன நேர்களே எல்லாரும் கதை கேட்க தயாராயிட்டீங்களா வாங்க கதைக்குள்ள போலாம் அழகூரின் ஒரு அழகான ஊருங்க அந்த ஊர்ல ராஜராஜன் பார்வதினு ஒரு அழகான தம்பதியர்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு மூணு பசங்களாம் முதல் பையன் பேரு ரமணன் இரண்டாவது பையன் பேரு ரவி மூணாவது பையன் பேர் இளங்கோ ரொம்ப சந்தோஷமா அஞ்சு பேரும் இல்லையவலங்க ஆனாலுமே இந்த மூணு பசங்களும் பொண்ணு இல்லாத குறைய ரொம்பவே தீத்து வச்சாங்களா அந்த வீட்டுல பொண்ணு இருந்தா என்னென்ன வேலை செய்யுமோ அத்தனை வேலையும் இவங்க மூணு பேரும் செஞ்சு தன்னோட அப்பா அம்மாவை ரொம்ப சந்தோஷப்படுத்தினாங்களாம் ஊர் எல்லையில வந்து இந்த ராஜராஜன்றவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்களா ஒண்ணு சொந்தமா இருந்துச்சுங்களாம் எப்படி இருக்கும்போது கொஞ்சம் நல்ல திடீர்னு ஒரு நாள் வந்து அவரோட பங்களா வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சிங்களா தீப்பாத்திக்கிட்ட எரிய ஆரம்பிச்சிருச்சு எப்படிதான் எரிய ஆரம்பிச்சதுன்னே தெரியல எரிய ஆரம்பிச்சு இந்த விஷயத்து கேள்விப்பட்ட உடனே இந்த ராஜராஜனால தாங்க முடியல போய் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கத்ராரு கதர்றாரு அழூராறு யோ போச்சு என் இடம் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாரு இப்படி இருக்கும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்களாம் தீயணைப்பு வண்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டாங்க ஆனா இன்னுமே வர ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாரு இப்படி அழுதுட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அவங்க பெரிய பையன் ரமணன் வராப்பிள்ளையாம் வந்த உடனே அப்பா கிட்ட சொல்றாராம் அப்பா அப்பா இந்த இடத்த நானு வேலாயுதாங்கிட்ட வித்துட்டேன் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்லையாம் சொன்ன உடனே அப்பாடா இந்த இடம் வந்து நமக்கு சொந்தம் இல்ல அப்படின்ட்டு அவரோட மனநிலை மாறி போய் அப்படியே கொஞ்சம் மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அந்த கூட்டத்தோட கூட்டமா நின்று அந்த இடம் எரியத பாத்துட்டு இருக்காராம் பாத்துட்டே இருக்காரு கொஞ்ச நேரத்துல உங்க ரெண்டாவது பையன் ரவி வந்துர்றாரு வந்த உடனே என்ன சொல்றாரு பாப்பா வேலைதான் எங்கிட்ட அண்ணன் வித்தது உண்மாதான் ஆனா அவரு நமக்கு இன்னும் பணம் தரலப்பா அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்ன உடனே இவருக்கு கவலை ஸ்டார்டிங் ஆயிடுச்சு ஐயோ பணம் இன்னும் தரலையே இடம் வேற எரியுதே நமக்கு எல்லாமே போயிடுச்சே எதுவுமே மிச்சம் இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழுக ஆரம்பிக்கிறாரு புலம்பு ஆரம்பிக்கிறாராம் அந்த ரெண்டு பசங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க இருந்தாலும் அவரோட மனசை தேத்துக்கோ முடியல இப்படியே போயிட்டு இருக்குது கொஞ்ச நேரத்துல இவங்க மூணாவது பையன் இலங்கவும் வராப்லையா வந்த உடனே அப்பா கிட்ட அப்பா அப்பா நான் வேலையா தங்களை வரேன் அந்த நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு உங்கள்ட்ட சொல்ல சொன்னாரு இடத்த வந்து நான் வாங்கிட்டதுனால அது எனக்கே சொந்தமா இதுட்டு அதனால அது எரிஞ்சாலுமே நான் முழு பணத்தை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட போய் சொல்லிட்டுப்பா அப்பாவை கவலைப்பட்டுட்டு இருக்க வேணான்னு சொல்லிட்டுப்பா அப்படின்னு சொல்ல சொன்னாருன்னு சொன்னாரு சொன்ன உடனே இவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு திரும்பவும் ரிலீஃப் ஆயிருச்சு ரிலீஃப் ஆன கொஞ்ச நேரத்துல வந்து இந்த வண்டியும் வந்து அணைக்க வந்துட்டாங்களாம் அப்புறம் மூணு பசங்களும் உங்க அப்பா கிட்ட ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களாம் என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய மனநிலை வந்து அவருக்கு இருக்கும் போது அவரோட மனநிலை தாங்கிக்க முடியல ஆனா கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும் போது அவரு ரிலீஃப் ஆகிறாரு ஆம் நேர்களே இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்ல இந்த நிமிஷம் கூட நமக்கு நிரந்தரம் கிடையாது திஸ் மூமெண்ட் இஸ் நாட் பெர்மனண்ட் இன் அவர் இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால